ய மமாச்சுமோமி தரத்தைஷத்சு ோப்பஷறவதிநாவது ண்டோம <speaking> <speaking> அனய ததிஜனை விசேத் சய்தாங்கோ அதராங் வத்தங்க ீதத்தா ஆனீதாட்சோவிசிருஷ்ட உத்தாலகர் ஸ்வேதகேத்துவுக்கு இன்னும் தெளிவாகச் சொல்வதற்காக இந்த கதையை சொல்லுகிறார் இதற்கு முன்பு பகுதியில் பார்த்தோம் இந்த லவணம் உதகத்தில் போடுற திருஷ்டாந்தம் அதுல ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டா அது வந்து கண்ணுக்கும் தெரியல உப்பு தொட்டு பார்த்தாலும் இருக்கிறது தெரியாது ஆனா நாக்குங்கிற பிரமாணத்துக்கு அது புலப்படுறது அது மாதிரி ஜத்தில் சத்து வந்து இந்த பிரத்ய பிரமாணமாகிய அஞ்சு இந்திரியங்களுக்கும் புலப்பாட புலப்படாது மனதால ஊகம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடிய எதனால தான் தெரிந்து கொள்றது என்று கேட்டால் இந்த பிரத்யக்ஷப் பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் விஷயமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலும் இதை அறியிற நம்மிடத்திலையும் வியாபித்திருக்கிற ஒரு தத்துவத்தை பற்றி பரமார்த்த தத்துவத்தை பற்றி சத் தத்துவத்தை பற்றி உபனிஷத் பிரமாணம் உபதேசிக்கிறது ஆகவே உபனிஷத் பிரமாணத்வாரா ஏவ வேதாந்த பிரமாணத்தின் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் வேதாந்த பிரமாணங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்காக உபனிஷத்து ஆச்சாரியன் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆச்சாரியன் தான் பிரமாணம் ஆச்சாரியன் இல்லாம தனியா சாஸ்திரத்தை படிச்சா அது பிரமாணமாக ஏன்னா ஆதிசங்கரர் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்றார் சம்பிரதாய வித் அப்படி சொல்ற சம்பிரதாய வித் முறையா படிச்சிருக்கணும் நிச்சயமா எந்த டீச்சரும் இன்னொரு அதாவது அவருக்கு ஒரு குரு இருக்கணும் அவர் சிஷியனாக இருந்தால்தான் நீண்ட நாள் சிஷ்யனாக இருந்தாத்தான் அவர் குருவாக மாற முடியும் ஆகையினால அந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன்தான் சத்குருநாதர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு சரணாம்பு நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவ முக்தா சேந்திர மாணச நியமாசிந்தம் அந்த மெட்ல சொன்னாதான் குருச்சரம்புஜ நிர் பார்த்தி முதந்திர மாணச நியமாசிஸ்தவம் பஜ கோவிந்தத்தில் கடைசி ஸ்லோகம் குரு சரணாம்புஜ நிர்பர பக்தகா குருவினுடைய திருவடியில பரிபூர்ணமான பக்தி பண்ணுகிறவன் சம்சாராத்து அச்சிராத்து பவ முக்தகா இந்த பவ சம்சாரத்திலிருந்து சொல்றது உண்டு சம்சாரத்திலிருந்து சீக்கிரம் விலகிடுவான் நீங்கிடுவான் ஆனா அது இன்னொரு கண்டிஷன் வேணும் இந்திரியத்தையும் மனசையும் நிகிரம் பண்ணணும் ஏவம் குருவினுடைய குரு பக்தி குருவினுடைய உபதேசம் அது மாத்திரமில்ல இந்தியமான தேவம் நிஜ ஹிருதஸ்தம் தேவம் திரக்ஷசி நீ காண்பாய் அவ்வளவு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த விஷயத்த பஜகோவிந்தத்தில் அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கு உபனிஷத் கொஞ்சம் அதற்கே உரிய மொழி பேசுகிறது மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் நேற்றுக்கு இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் ஒரு கந்தார தேசத்தை சேர்ந்த ஒருத்தன் அவன் பெரிய பணக்காரன் அது ராஜாவாக கூட எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துட்டாலும் சரி கந்தார தேசத்தைச் சேர்ந்த ஒருவன் அவனை என்ன பண்ணினார்கள் அவனுடைய செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக திருடர்கள் அவன் வீட்டிலே புகுந்து அவன் கண்ணை கட்டி கையை கட்டி அவனுடைய பொருள்களை எல்லாம் அபகரித்துக்கொண்டு இங்கே இருந்தால் தகவல் கொடுத்துருவானே ஆகையினால அவனை கொல்லலை அவனை கொல்லலை அவனை எடுத்துனா தத் சாஸ்திர அந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை பொருத்தி பார்த்தா தெரியும் அவனை கொல்லாமல் அவனை நடுக்காட்டில் தொகுதூரம் செலுத்தி கொண்டு போய் நடு காட்டிலே விட்டு விட்டு இரவிலே அதெல்லாம் சொல்லணும் இரவிலே நடுக்காட்டிலே விட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள் திருடர்கள் இவன் கிழக்கிலும் மேற்கிலும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜனங்கள் இருக்க மாட்டாங்களான்னு கத்திரான் இப்படி போய் போய் கத்துறான் இந்த பக்கம் போய் கத்துறான் இந்த பக்கம் போய் கத்துறான் ஏதோ இவன் எத்தனை கத்தினானோ எப்படி பண்ணானோ தெரியாது இல்லை சினிமாதான் எடுக்கணும் ஆகினால எத்தனை ஏதோ கத்திகிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் வந்தான் வந்தவனுக்கு அவன் கட்டு இல்லாம இருந்தான் அப்படி சொல்லணும் அதெல்லாம் அவன் வந்து ஃப்ரீயா இருந்தான் அவன் சுதந்திரமா வழிபோக்கனவன் அவன் என்ன பண்ணா இவனுடைய கை கட்டுகளையும் கண்கட்டையும் அவித்து விட்டான் இவன் சொன்னால் நான் கந்தார தேசத்துக்கு போனோம் அங்கேருந்து என்ன கூட்டினு வந்துட்டாங்க இப்படி ஆகிப்போச்சுன்னா இவன் வந்து இப்படி வடக்கையே போயின்ண்டே இரு வந்துடும் கந்தார தேசம் வந்துடும் போகிற போதெல்லாம் விசாரிச்சுட்டே போ அப்படின்னு சொல்ல சொல்ல இவன் போய் கிராமத் கிராமம் விசாரம் பண்ணி பண்ணி கடைசியில் ஊருக்கு போய் சேர்ந்தான் அதுதான் விஷயம் அதே இது இங்கே தாஷ்டாந்தத்தில் பொருத்தி பார்க்கறது உபநிஷத்து அது மாதிரி இவனும் என்ன பண்ணிவிட்டான்னா இவன் வந்து மோட்ச பூமியில் ஆனந்தமாக இருக்கு இந்த ஜீ பரமா சத் சத் ஸ்வரூபம் இந்த சத்ஸ்வரூபத்தை என்ன பண்ணி எடுத்துன்னா எல்லாம் பல காரணங்கள் எல்லாம் சொல்லி புண்ணியா புண்ணியங்களெல்லாம் இழுத்துன்னு வந்து திருடர்களெல்லாம் இவனை இந்த ஜீவனை இழுத்துன்னு போய் இந்த உடம்புங்கிற காட்டுக்குள்ள விட்டுடுத்தும் உடம்புங்கிற காட்டுக்குள்ள உடம்பே காடு இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கிற காட்டுக்குள்ள கொண்டு போய் இதை விட்டுடுத்தும் புண்ணியா புண்ணியம் பாப புண்ணியங்களெல்லாம் பிடிச்சுன்னு எழுத்துன்னு வந்து இவனுக்கு உண்மை தெரியாம இவன் கண்ணை கட்டி இவனுக்கு அஜ்யானத்தை உண்டு பண்ணி அவிவேகத்தை உண்டு பண்ணி இவனை இந்த உடம்புங்கிற காட்டுக்குள்ள கொழுந்து விட்டுடுச்சு இந்த உடம்புள்ள காட்டுக்குள்ள இருந்துன்னு இவன் கத்துறான் ஐயோ எனக்கு ம வழித்தரிலையே நான் எப்படி நிம்மதியா இருப்பேன் எனக்கு சந்தோ சந்தோஷமே இல்லையே ஆனந்தமே இல்லையே திருப்தியே இல்லையே பணம் இருந்தும் திருப்தி இல்லையே சொந்தக்காரங்க இருந்தும் திருப்தி இல்லையே கடவுளே எனக்கு அமைதியை குடு ஆனந்தத்தை குடு கோயில் கோயிலா போய் கத்துறான் கடவுளே குடு குடுன்னு கத்துறான் கத்துற போது எழுந்தே போகலாம் இது எப்படி வேணாலும் வர்ணிக்கலாம் வர்ணிக்க ஆரம்பிச்சா முடிக்க முடியுமா என்ன பிரார்த்தனை பண்றான் அந்த அதனாச்சுன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினர்க்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேனு சொன்ன மாதிரி நிறைய பூஜை பண்ணுறான் ஹோமம் பண்ணுறான் வழிபாடெல்லாம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்குறான் சாந்தியைக் கொடு சாந்தியை கொடு ஆனந்தத்தைக் கொடு திருப்தியைக் கொடு நிறைவைக் கொடு இறைவா அப்படின்னு கதறான் அப்போ ஒரு குருவை அனுப்புகிறார் பகவான் அவரே வந்து ஒரு குரு ரூபத்தில் வராருந்தான் நம்ம அர்த்தம் பண்ணுறோம் ஆதி அநாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்றும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தேன் சொல்லாத நுண்ணுணர்வாய் அந்த பதம் சொல்லாத நுண்ணுணர்வாய் வருது பாருங்க சிவபுராணத்து சொல்லாத நுண்ணுணர்வாய் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எங்காவலே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாம் இக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் இந்த பதங்கள்லாம் உபனிஷத்தோடு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடையானே வேற்று விக்கார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கெட்டு மெய்யானார் என்னாச்சுன்னா மறுபடியும் வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டு வல்லானே அதனால இப்படி பிரார்த்தனை பண்றதுனால ஒரு சத்குருநாதர் கிடைக்கிறார் சத்குருநாதர் கிடைச்சி அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன் ஆசா பிசாச்சை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கிக் கொண்டாண்டி மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய்வேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி இந்த வார்த்தை சப்தங்கள் எல்லாம் புரியணும் அனுகிரகம் பண்ணி இந்த காராகிருகம் இந்த வரண்யம் காராகிரகம் இருக்கட்டும் இந்த சரீரங்கிற இந்த மகா அரண்யம் இந்த உடல் வாழ்க்கை இந்த உடலும் உலகம் இதெல்லாம் இதுக்கு எத்தனை சேர்ந்து இருக்கு பாருங்க இதுக்கு கட்டடம் என்ன கார் என்ன இடிபிடி ஆள் என்ன எல்லாம் சேர்ந்துருக்கு அத்தனையில விடுவிச்சு என்னவான அவன் சுதந்திரம் ஆயிட்டான் அவனோட இடம் என்னது இந்த பாட்டு நம்மனே அல்லினே இல்லி பந்தனே சும்மனே அந்த மோட்சத்தை ஆனந்தத்தை ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் என்னது இந்த அநாத்மாவிலிருந்து அடைந்து விட்டோமே அநாத்மாவிலிருந்து அடைந்து விட்டோமே அப்படின்னு பாடுறான் கதை இனி மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்த்து இந்த விஷயத்தை புரிஞ்சுப்போம் அவ்வளவுதான் ஹே சோம்ய அன்புக்குரியவனே எதா புருஷம் கந்தாரேபியா கந்தாரேபியாகனா ஜன அது ஒரு நகரம் கந்தாரேபியாகனா கந்தாரம் என்கிற ஒரு நகரத்திலிருந்து புருஷம் அபிநத்தாட்சம் எல்லாம் உபனிஷத்து ரொம்ப வளவளாலாம் பேசுறது இல்லை நம்ம தான் அதை விளக்கி சொல்றதுக்காக நிறைய சொல்ல வேண்டி வருது அதுக்கு இந்த வளவளா சமாச்சாரமே இல்லை ஜவ்வு மாதிரி இழுக்கிறது எல்லாம் அதுக்கு இல்லை அதோட ஸ்டைல என்ன சொல்றது நறுக்குன்னு சொல்றதா என்னது நச்சுன்னு சொல்ற நறுக்குன்னு சொல்றது நச்சுன்னு சொல்றது சில பதங்கள்லாம் நம்ம அத்தியாகாரையெல்லாம் வந்து போடணும்னா தனியாக உட்கார்ந்து மெனக்கெட்டு ஒன்னொன்னா எழுதி அதில் எதாவது அத்தியாகாரமும் பண்ணி எல்லாம் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணலை அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அபிநத்தாட்சம் புருஷம் அக்ஷம் அபிநத்த அபிநத்தம்னா என்ன கண்ணை கட்டிவிட்டான் அபிநத்தாட்சம் என்ன பண்ணாங்க அவனை கூட்டின்னு போய் அதிஜனே அதிஜனேன்னா ஜனங்கள் இல்லாத இடம் ஜனங்களை கடந்துன்னு அர்த்தம் மக்கள் கூட்டம் இல்லாத இடத்திலே அதிஜனேன்னா அரண்யன்னு அர்த்தம் விசிறு விட்டு விட்டார்கள் விட்டுவிட வேண்டும் அர்த்தம் கிடையாது விசர்ஜனம் கிருத்தவந்த அவனை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் பிறகு அந்த இடத்துல பிராங் வா உதங்வா அதராங் வா பிரத்யங் வா பிரத்மாயித பிரத்மா ஈத்த சத்தம் போட்டான் உரக்க சத்தம் போட்டான் எப்படின்னா தெற்கு கபடிவா பிரத்யங்வா பிரத்யங்குவா இந்த பக்கம் மேற்கு பக்கம் இதெல்லாம் வந்து பிரத்மா ஈத்த பிரத்மா சத்தம் போட்டான் என்ன சத்தம் போட்டான் என் கண்ண கட்டி விட்டாங்க அவனுக்கு கழகபுறமா மேகபுறமோ தெரியாது மனுஷன் சொல்றது என்னுடைய கண்ணை கட்டி இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி சொல்றானா கண்ணை கட்டி கூட்டி கொண்டு வந்து கண்ணை அவிற்று விடாமல் கண் கட்டை அவிட்டு விடாமலேயே என்னை இங்கே விட்டு போய்விட்டார்கள் விட்டு போய்விட்டார்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள்னு ஆக்ரோஷதி கத்தரா அடுத்த மந்திரம் तस्य यथाभिहनं गंधाराहा தயனிய பிரூயாரம் திசம் விரசன் பண்டித்தோ மேவீ கன்தாரணேவியே தயமே ஆச்சாரியன்புருஷோ வேத தாவதேரோக்கியே அப்ப பிரூயாராந்தம் திசம் விரேதி சாமம் பண்டித்தோ மேதாவீறே தயமேவே यावन्न புருஷோவேதாவதேரம் விமோக்ய ரொம்ப முக்கியமான மந்திரம் அதுக்குள்ள எல்லாம் வந்துட்டார் யார் வந்தா எப்படி வந்தார் டீடைல்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது பிரமுட்சச்சிய ஒருத்தர் வந்தார் சொ காரணித்து கருணையுடைய ஒருவன் வந்தான் இரக்ககுணமுடைய ஒருவன் வந்தான் இதுல இருந்து ஞாபகம் டீச் பண்ற டீச்சருக்கு இறக்க இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனாலதான் என்ன சொல்றது அகேத்துக்க தயா சிந்து சிஷ்யன்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம அவனுடைய லட்சணம் சொல்லும் பொழுது கோ குரு அதுக்கு அர்த்தம் சொன்னார் ஆதிசங்கரர் அதிகத தத்வகா சிஷ்யஹிதாய உத்த சததம் தத்துவம் தன்னா தெரிஞ்சு சிஷியனுக்கு நன்மையை செய்வதிலேயே நாட்ட உடையவராக முயற்சி உடையவராக எப்பொழுதும் இருப்பவர் யாரோ சீடனுடைய நன்மையையே உய்வையே முக்கியமாக கொண்டு தத்துவத்தை அறிந்தவராக இருப்பவர் எவரோ அவரே குரு குருவுக்கு லட்சணம் அது மாதிரி இங்க கஷ்டித்து காரணிக்கா இறக்கமுடைய வந்து இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அபிகனம் பிரமுட்சிய நான் ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஷார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேங்க விஷயம் புரிஞ்சிடும் அவனை பந்தத்திலிருந்து விடுவித்து கை கட்ட அவுத்தாச்சு கண் கட்ட அவுத்தாச்சு பிரபுரு அவன் சொல்றான் என்ன சொல்றான் கந்தாரா ஏதாம் திசம் ஏதாம் திசம் பிரஜி இந்த இப்படி போ ஏதாம் திசம் ஏதாம் திசம்னா இப்போ தேனிக்கு வரேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் திண்டுக்கல்லேருந்து வரீங்களா மதுரையிலேருந்து வரீங்களா அப்படி கேட்போம் நம்ம திண்டுக்கல்லேருந்து வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரியகுளம் வரைக்கும் அந்த ரோட்டில் வாங்கும் பெரியகுளத்துலேருந்து தேனிக்கு உள்ளே நுழையறதுக்கு முன்னால் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னால் லெஃப்ட்டில் அன்னஞ்சின்னு ஒரு ஊர் வரும் அந்த அன் கேட்பாங்க கேட்டால் சொல்லுவோம் அதில் நீங்கள் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா ஒரு பைபாஸ் வரும் அந்த பைபாஸ் வந்து மதுரைக்கு தேனி டு மதுரை ரோட்டில் ஜாயின் பண்ணும் அங்கேருந்து நீங்கள் ரைட்டில் திரும்பணும் திரும்பினா ஒரு ரயில்வே கேட்டு வரும் அந்த ரயில்வே கேட்டை தாண்டோடனே நேராக போனீங்கன்னா தேனி பஸ் ஸ்டாண்டு வந்துடும் அங்கே தாண்டப்படாது நீங்கள் லெஃப்டில் திரும்பணும் திரும்பினீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வரும் எல்லாம் சொல்கிறோம் எல்லாம் ஏன் வச்சுக்கோ இப்போ நம்ம விடே வந்தாச்சு நிறைய பேர் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க தெரியாது நேவிகேட்டர்லாம் கார்லயே சொல்லி அட்ரஸை போட்டுட்டா அது நம்ம இந்தியாவில் இன்னும் சரியா அது என்னைக்கு வர போகிறதோ தெரியாது என்ன நம்ம ஊர்ல பிளானிங் சிஸ்டம் எல்லாம் தகராறு அதனால கண்ட்ரிஸ் கரெக்டா இருக்கும் என்ன போட்டுட்டா அட்ரஸ் போட்டா சொல்லும் அதுவே நம்ம தப்பி போயிட்டு அதுவே சொல்லும் உடனே என்ன ஓகே நான் இன்னொரு ரூட் சொல்றேன் கேளு சொல்லிட்டு போய் இப்படி திரும்பி வா எல்லாம் சொல்லுவாங்க அத குருவோட வேலையை அது பண்றது அதான் ஒருத்தர் நம்ம ஊர்ல அண்ணே அண்ட இதுக்கு எங்க போன அண்ணே அங்கங்க நிறுத்தி கேட்க முடியுமா என்ன வண்டி ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும் எங்க நிறுத்துறது நிறுத்த முடியாது நிறுத்தினா நாலு வண்டி அடி வாங்கிடும் கேட்க முடியாது எதுக்கு சொல்றேன் இப்ப வந்துருக்கு அப்பெல்லாம் கிடையாது அவர் சொல்லிக் கொடுத்தார் அவன் என்ன பண்ணா ஒரு கிராமத்துலயும் சரியா தான் போயிட்டு இருக்கோமான்னு தெரிஞ்சுண்டு வெந்தார தேசத்துக்கு தான் போறோமான்னு தெரிஞ்சுண்டு பண்டிதா மேதாவி கந்தாரானேவ உபசம்பத்தியே அவன்கிட்ட கேட்டிருக்கான் கேட்டதை ஞாபகம் வச்சுருக்கான் பண்டித்தான் என்ன அர்த்தம் அந்த வழிகாட்டிக்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கான் மேதாவினா அதை ஞாபகம் வச்சுருக்கான் மறக்கல மறக்காம அந்த அவன் சொன்னதை ஞாபகம் அவன் சொன்னதை கேட்டு அதை மறவாமல் அவன் முறை அந்த கந்தாரானேவ உபசம்பத்தியே ஏவமேவ ஏவ உபசம்பத்தியே உபசம்பத்தியேத இப்படி இருக்கணும் உபசம்பத்தியேத இந்த தா சேரணும் உங்க புஸ்தத்தில் எப்படி இருக்கு தெரியல உபசம்பத் தைவ தைவம்னு இருக்கோ அது வந்து சேத்துணும் உபசம்பத்தியே தெய்வம் சேத்து உபசம்பத்தியேத ஏவமேவ இக ஆச்சாரியவான் புருஷோ வேத ரொம்ப முக்கியம் இப்ப நமக்கு அந்த கதையை விட்டுடுவோம் இங்க எடுத்துவோம் நான் யாருன்னு தெரியல நான் வந்து துக்கப்பட்டுட்டே இருக்கேன் சங்கராச்சாரை பெரிஷா வர்ணிக்கிறார் எப்படி ஒருத்தர் சம்சாரத்தில் திண்டாடுறான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறத பார்த்தா நமக்கு என்ன பண்ணும் அப்படி வர்ணிக்கிறார் நான் அதெல்லாம் ரொம்ப சொன்ன டைம் ஆயிடும் ஆதிசங்கரர் நாம் படுகின்ற துயரங்களெல்லாம் அப்படியே அழகாக வர்ணனை பண்றார் இப்படி பண்ணி எப்படி இதுல இருந்து எப்படி இந்த துன்பத்திலிருந்து தொடர்ந்து வாழ்க்கையில நான் துன்பத்துக்கு மேல துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கேன் விடுபடுறது சொல்றார் நீ வந்து உண்மையிலேயே சத்வரூபம் எது சத்துன்னு ஆராய்ச்சி பண்ணிப்பாரு எது சத்துன்னு ஆராய்ச்சி பண்ணிப்பாரு நீ சத்வரூபம் நீ சத்வரூபம் என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறையோ அன்னைக்கு தான் உனக்கு இந்த சம்சாரம் போகும் நீ சச்சிதானந்த நீ துவம் சச்சிதானந்த உடம்புக்குள்ள யார பார்த்து உபதேசம் பேச பண்ற ஜீவனை பார்த்து உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னு கைவல்லிய நவனிதன் சொல்லுகிறது உடம்ப பார்த்து சொல்லல உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை பார்த்து உபதேசம் பண்ணுகிறார் குருநாத் நீ தூய இருப்பு தெரிஞ்சுக்காம ஐயோ நான் செத்து போயிடுவேன் செத்து போயிட்டா என் பிள்ளை எல்லாம் என்ன போறானோ இந்த பணத்தை வச்சு காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா செத்ததுக்கு அப்புறம் என்னது இந்த கவலை பொருளியல் வாழ்க்கை பரம்பரை வாழ்ந்தா என்ன இருந்து போனா என்ன ஏதோ அருளியலா இருந்தா பரவாயில்லை இந்த வேதம் படிக்கிறவங்க பரம்பரை எல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொன்னா தப்பு இல்லை இந்த அரசியல் பரம்பரை இருக்கணுமா என்ன வம்சம் வழங்கணுமா நாடு வழங்குமா அவருக்கும் ஆசை இந்த வம்சம் வழங்கணும் போயிட்டு போட்டோம் அப்போ என்ன குரு சொல்லி கொடுக்குறாரு நீ சத்வரூபம் அது அடையறதுக்கு என்ன வழின்னா கிரமமாக விசாரம் பண்ண விசாரம் தேஜோபண்ண காரியங்கள் எல்லாம் நம்ம படித்தோமே இந்த தேஜோபண்ணம் அன்னமயம்யனஹா அப்போ மய பிராணஹா தேஜோமயி வாக்கு இந்த கிரமங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோ இந்த சரீரத்தில் எது சத்தியம்னு விசாரம் பண்ணி பாரு நீ அனுபவிக்கிற விஷயங்கள்லையும் நீ இந்த உடம்புலையும் எதுவும் உண்மையு ஆராய்ச்சி பண்ணி பாரு தெரிஞ்சுக்கோர் பண்டிதான் பண்ணிட்டான் பண்டிதா இசிக்கோல் டூ அஜானம் போயாச்சு நான் வந்து சைதன்யம்ங்கிற ஞானம் வந்திருக்கு ஆனா வந்து அதை அடையணுமே அதுக்காக வேண்டி என்ன பண்றது கிராமத் கிராமம் மாதிரி பஞ்சகோஷ விவேகம் அவஸ்தாத்திரைய விவேகம் பண்ணலாம் அப்புறம் வந்து விவேகம் பண்ணலாம் கிராமத் கிராமம் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் விசாரிச்சு விசாரிச்சு அப்புறம் வந்து பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத் மனோ பிரம்மே திவ்ய ஜானாத் விஜயானம் பிரம்மே திவ்ய ஜானாத் ஒன்னொன்னு சொன்னார் என்ன நான் சரியான வழியெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு அப்பாட்ட போய் போய் கேக்குறாரு யாரு அப்பா சொன்னார் நீ வந்து நீதான் பிரம்மன் அப்படின்னு விட்டார் அப்ப நான்குற போது இந்த அண்ணம் பிரம்மமா பிராணன் பிரம்மனா மனசு பிரம்மனா விஜானம் பிரம்மனா அப்படின்னா திவ்யஜானாத் புல்சாச்சு சைஷா பார் கவிவாரு அப்போ இந்த கிராமத் கிராமம்னு சொன்ன இவன் என்ன பண்றான் அண்ணாத்து பிராணம் பிராணு மனஹா மனசகா விஜயானம் விஜயானா ஆனந்தம் அதுலயும் நிறைய விசாரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப நம்ம பேசல அதெல்லாம் இவன் என்ன பண்றான் குரு சொன்னது பண்டிதஹான்னா ஸ்ரவணம் பண்ணிவிட்டான் மேதாவின் மனநம் பண்ணினான் பண்ணி திரும்ப யுக்தி எல்லாம் உபயோகப்படுத்தி பண்ணினான் ஆகவே மேதாவினு சொன்னா ஊகா போக விச்சக்ஷனகா குரு சொல்ற எக்ஸாம்பிள் மாத்திரம் இல்லை தனக்கும் என்னெல்லாம் அதுக்கு பொருத்தமான திருஷ்டாந்தங்கள் தோன்றதோ அதை யோசிச்சு ஏன்னா சூக் திருஷ்டாந்தம் தேவைப்படுறது பொருளை உணர வேண்டும் என்றால் பருப்பொருளிலே இருக்கும் நுண்மையான தன்மையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பிறகு நுண்மையான தத்துவம் நமக்கு விளங்குகிறது இப்ப இந்த உதாரணங்கள்லாம் மது உதாரணம் நதி உதாரணம் இதெல்லாம் பண்ண பண்ண என்னது புரிய வைக்கிறது முன்பு காட்டி மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே கைவில் நவநீதம் ஸ்தூலத்தை காட்டி அப்புறம் சூக்மத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு அது மாதிரி இவன் என்ன பண்றான் பண்டிதா மேதாவி ரொம்ப முக்கியம் ஆச்சாரியவான் ஆச்சாரியவான் ஆச்சினோதி ஆச்சாரே ஸ்தாபயத்தபிச்சமா பிரச்சே ஆச்சாரியனுக்கு லட்சணம் என்னன்னா சாஸ்திரத்தோட அர்த்தத்தை விளக்கி சொல்லி தானும் தர்மத்தை கடைப்பிடிச்சு மற்றவங்களையும் தர்மமான வழியில வாழ வைக்கிறவனுக்கு பெயர் ஆச்சாரியன்னு பெயர் தானும் தர்மானுஷ்டானம் பண்றான் மற்றவங்களையும் தர்மானுஷ்டானம் பண்ண வைக்கிறான் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்தை விளக்கி சொல்றான் இந்த மூணு குவாலிபிகேஷன் ஆச்சாரியனுக்கு ஆ சினோதி ஆச்சாரே பிரச்சேனு ஆச்சாரின்னு அர்த்தம் இல்லை கார்பன்டர் போட்டுவிடாங்க என்ன அர்த்தம் அவரும் அப்படி இருக்கணும் நம்ம தேசத்துல யாரும் தான் அப்படி இல்லை அந்த தக்ஷபயரே குலாலேய கர்மாரே நச்சன் சொல்றோம் சொல்றது தக்ஷஹ தக்ஷ்யோர்தாரே நம் எல்லாரையுமே கடவுள் தானே சொல்றது அல்ல ஆச்சாரியவான் ஆச்சாரியனை உடையவன் அர்த்தம் தனவான் மாறி குருவை உடையவன் ஆச்சாரியனை உடையவன் ஆச்சாரியவான் புருஷா மேதாவி புருஷா பண்டிதா புருஷா சத்பிரிதி வேத போடு அகமேவ சத்பிரம் இத தகுந்த ஆசிரியரை உடையவன் அவரிடம் முறையாக பாடம் கேட்டவன் மரபு சார்ந்த சிந்தனை மேலும் வளம் பெறும் அப்படி புரிஞ்சுக்கணும் மரபு சார்ந்த சிந்தனை சுய சிந்தனை இந்த சுய சிந்தனையானது மரபு சார்ந்த சிந்தனையோடு இணையும் பொழுது மரபு சார்ந்த சிந்தனை வளம் பெறும் வளம் பெற்றுண்டே வரும் அதனால்தான் இன்னைக்கு இப்படி ஒரு ரிச் ட்ரெடிஷன் நம்மள்கிட்ட இருக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு பண்பாடு நம்மள்கிட்ட இருக்குன்னா ஒரே நாள்லயா வந்தது பாருங்க ஏழு நாள் உங்களுக்கு ஒரு கல்ச்சர் கிடைக்கிறது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கிடைக்கிறது முதல் நாள் இருந்ததை விட ரெண்டாம் நாள் கூட இப்ப போறபோது என்ன இதுக்கு பழகி போயிட்டோம் இல்லையா அப்படிதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு பழகி போயிட்டோம் பழையபடி அந்த மெட்ராஸுக்கு போகணுமே நம்ம வீட்டுக்கெல்லாம் போகணுமே இது நல்லா ஆனந்தமா காலமெலாம் எழுந்து பகவான் நாமத்தை சொல்லி ஜபம் பண்ணி கோபூஜை பார்த்து பூஜை பார்த்து சத் இருந்து இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தோணத்தான் செய்யும் அது மாதிரி எதுக்கு சொல்றோம் அவனுக்கும் சுயமா சிந்தனை சாஸ்திரம் சொல்லுகிறது சிஷியாதிச்சேத் பராபவம் குரு என்ன விரும்பணுமா சீடன் தன்னை வெல்ல வேண்டும் என்று விரும்ப வேண்டும்ங்கிறது சீடன் தன்னை வெல்ல வேண்டும் என்று குரு விரும்பணும் சொல்லிருக்கு சிஷ்யாத் இச்சேத் பராபவம் அவ்வளவு தூரத்துக்கு அவன் ஒசந்து போகணும்னு சொல்லிருக்கு சிஷியனை உயர்த்த வேண்டும் எதுக்கு சொல்றான் இந்த கருத்தெல்லாம் இதுல முடியறது இதெல்லாம் நல்லா முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இது ஆச்சாரியவான் பண்டிதா மேதாவி புருஷகா இந்த புருஷகாக்கு விசேஷனம் ஆச்சாரியவான் புருஷகா ஆச்சாரியனை உடைய மனிதன் சாதகன் ஓட்டும் மனிதன் ஆச்சாரியனை உடையவனா இருந்தா போறது எனக்கு ஆச்சாரிய இருக்கார் ஆனா அவர்கிட்ட பாடமே படிக்கிறது இல்ல என்ன பிரயோஜனம் பண்டிதஹா புருஷகா ஆச்சாரிய இருக்கார் ஆனா கிளாஸுக்கு நான் போக மாட்டேன் அப்படி இப்படி சமாளிச்சுட்டு பிரயோஜனமே இல்லையே ஆச்சாரியன் இருக்காருன்னா உனக்கு என்ன பிரயோஜனம் ஆச்சாரிய படிக்கணும்ப்பா ஆஹா பண்டித்தஹா புருஷகா படிச்சா மாத்திரம் போராது அவர் சொன்னதை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் எல்லாம் கிளாஸோடு முடிஞ்சது நம்ம வேலை வேற இருக்கு அப்படின்னு நான் போயிட்டேன் அப்படின்னு அப்படி நீ அதையே யோசிக்கணும் வந்த வரவை மறக்காதே மிக்க மாத பொன் பூமி மயக்கத்தில் ஆளாதே அது எல்லாருக்கும் பொருந்தும் ஆசிரமத்தில் இருக்கிற சாமியார்களுக்கும் பொருந்தும் நம்ம இதில் போய் முஞ்சிட விடாது ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் வந்ததுன்னா அது ஒரு பிரச்சனையே ஆகிடுறது இருந்து பார்த்தா தான் தெரியும் அதுல என்ன நாளாக நாளாக நமக்கு என்ன ஆயிடுறது அந்த ஒரு இது வந்து விடுறது அபிமானம் இது அந்த இன்ஸ்டிடியூஷன் இது என்னுடைய இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இது குடும்பம் இல்லையே வேற விதமான அபிமானம் நமக்கு டெவலப் ஆயிடுறது ஜாக்கிரதா தான் வச்சுக்க வேண்டியிருக்கு நம்ம இது அபிமானம் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு நான் போய் சேர்ந்த போது இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா மூணு அது சாந்தானந்த சுவாமிகள் ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்காரு புதுக்கோட்டை ஒன்று இருக்கு சேலம் ஒன்று இருக்கு சென்னையில் ஒன்று வச்சிருக்கு இவங்க மூணு பேருக்குள்ள போட்டா போட்டி அது பண்றதா இது பண்றதா அது சரி அந்த ஆசிரமத்தை வைய மெட்ராஸ் ஆசிரமத்தையும் ஸ்கந்த சேலம் ஸ்கந்தாஸ்ரமத்தையும் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க வைவாங்க என்ன இது எப்படின்னு ஓப்பனாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அடிக்க வந்துடுவாங்க நம்மள அப்புறம் ஸ்கந்தாசிரமத்தில் என்னன்னா அவங்க இது ரெண்டே வந்துருப்பாள் இதுக்காக ஜென்மா எடுத்தோம் யாரா எப்படி இப்படி பண்ண முடியுமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கு பண்ண வேண்டியது தான் எத்தனை வேண்டிய நம்மளா வி லிமிட்டட் நமக்கு நிறைய லிமிடேஷன் இருக்குது அனாத்ம திருஷ்டியில பார்த்தா நமக்கு நிறைய வரையறைகள் இருக்கு யாரும் சிருஷ்டி அப்படி இருக்கு ஆகினாலும் நம்ம என்ன பண்ணு அது எல்லாம் நல்லா நடக்கட்டும் சனாதன தர்மத்தை சம்ரக்னம் பண்றதுக்கு பகவான் எவ்வளவோ காரியங்களை பண்ற எல்லாம் நன்னா நடக்கட்டுமே அப்படி நினைக்கணும் என்ன ஆகும் கேட்டா வேற ஏதாவது சிந்தனை நம்ம இந்த ஜகத்துக்கு வந்ததே மோட்சம் அடையறதுக்கு தான் இந்த உயிருக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருப்பதே உய்வு பெறுவதற்காக இந்த உடல் வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஒட்டி அல்ல அதுக்கு பேர் தான் புத்தி ஒட்டுடக்கூடாது புருஷார்த்த நிச்சயம்னு பேர் எதுக்கு ஏதோ நம்ம விவகாரத்துக்காக ஒரு ஏதோ பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றார் அதை அக்சப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அதுலயே மூழ்கிடக்கூடாது மேதாவின் மேதாவின் யோசிக்கிறான் வேற எதுவும் யோசிக்கிறது இல்லை குரு சொன்ன மற்ற லௌகிக்க விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறது இல்லை இதை யோசிக்கிறான் தத்துவமசி தத்துவமசி அதை யோசிச்சு பார்க்கறான் நாகம் தேகா நாகம் மனஹா தேணம் அபீந்திர மாயாச கல்பித்திணே தஸ்மஸ்ரீ குருமூர்த்தையே அதனால இது நிறைய நிறைய பண்ண வேண்டியது இருக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பலனை சொல்றது இதுல இன்னொரு விஷயம் பலன் இருக்கு ஆச்சாரியவான் பண்டித மேதாவி புருஷோவே அறியறான் அப்படின்னா தன்னை அறிகிறான் தனது உண்மை ஸ்வரூபத்தை அறிகிறான் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை எங்க கரெக்டா வருது பாருங்க ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ஆகையினால நீ தேஜோ பண்ண காரியம் இல்லை தேஜோ பண்ண காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கிற சத்துதான் நீ தேஜோ பண்ண காரியம் எல்லாம் தேஜோபண்ண சுங்கம் தேஜோபண்ண சுங்கம் எல்லாம் அதுதான் அந்த வார்த்தையை புரிஞ்சுட்டு ஆனந்தம் தோழி ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஹே சோம்ய ஹே சோம்ய இப்படி உன் உம் கண்டது நீக்கிடு என்னேவ சிறம்ன விமோ சம்பி சம்பத்யேங்கிறத மாத்திக்கணும்னு சொல்லி இருக்கு சம்பத்சியும் சம்பத்ய சம்பத்தியே வேண்டாம் சம்பத் ஏன்னா விளக்கிட்டு இருக்க போறது இல்லை சம்பத்யத்தை சம்பத்யத்தை அது அடையறான்னு அர்த்தம் என்ன இப்ப என்ன சொல்லுகிறது கேட்டா எது வரைக்கும் இந்த சரீரத்தை அவன் விடுறதில்லையோ அது வரைக்கும் தான் அவனுக்கு இந்த உலகத்தில் பிராரப்த கர்மத்தை அவன் அனுபவிக்கிறான் அதுதான் இந்த மந்திரத்தோட அர்த்தம் தசிய தாவதேவ சிரம் யாவது ந விமோக்ஷியே தாவதேவ சிரம் ந காலஹான் அது வரைக்கும் அவன் இருப்பான்னு அர்த்தம் தாவதேவ தசிய ஜீவனம் பிராரப்தம் கர்ம ஜீவன காலஹா அது வரைக்கும் தான் இருக்க ஆஹ் இது விதேக முக்தியே சொல்லுகிறது யாவத்து ந விமோக்ஷே தாவத்து சிரம் இப்ப ஜீவன் முக்தியை பத்தி சொல்லல ஜீவன் முக்தியும் பிராரத்த கர்மம் வரைக்கும் அவன் இருப்பான் எதுவரை சரீரம் போகிற வரைக்கும் அவனுக்கு பிராரத்த கர்மம் இருக்கும் ஆனா பிராரத்த கர்மம் அவனை பொறுத்த வரைக்கும் இல்லை லோக திருஷ்டியில அது இருக்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் என்னது கிரேது எனக்கேதுவினமஸ்புகரா விச்சாலியே அலத்தி தாவதே விமோட்சியே எதுவரைக்கும் அவனுடைய சரீரம் போகலையோ அதுவரைக்கும் அவன் கொஞ்ச காலம் பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டு இங்க இருப்பான் யாரு ஆச்சாரியனை உடைய பண்டிதன் ஆகிய புருஷன் அது வரைக்கும் இருப்பான் அது இருக்கும் அர்த்தம் ஜீவன் அது வரைக்கும் இருப்பான் அதுக்கப்புறம் விதே முக்தியை அடையவான் ஜீவன் என்ன அர்த்தம் கர்மத்தை அனுபவிச்சு பேர் தான் ஜீவன் முக்தத்தோட ஆரம்பிச்சாச்சு இந்த ஜென்மா பூர்த்தி ஆகிற வரைக்கும் வந்து அழகிற வரைக்கும் இந்த கர்மாவை அனுபவிக்கணும் ஆகையினால ஜெயில கூட போடலாம் கவர்மெண்ட் அதை அனுபவிச்சு தான் தீரணும் கோர்ட்டு எல்லாம் அலைய வேண்டியிருக்கும் ஆக ஞான ஞானியானவன் பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேரு ஜீன் முக்தி ஞானத்தோட பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர்தான் ஜீவன் முக்தி அந்த பிராரப்த கர்மம் வேற வேறையா இருக்கலாம் சொன்னேன் வந்த பிராரப்தம் நானாவாகும் பிராரப்தம் நானாவாகும் ஆதலால் அவரவர்க்கு ஆவாகும் ஆதனால் விவகாரம் ஞானிகள் விவகாரம் அவரவர்க்கு ஆவ ஆகும் மா தவம் செய்யணும் செய்வர் வாணிபம் செய்யணும் செய்வர் உட்கார்ந்து சமாதியிலே இருக்கலாம் ஒருத்தர் அப்படி இருக்கலாம் இல்லாட்டி இன்னொருத்தர் ரொம்ப ஆக்டிவா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அது சொல்லுறது சொல்லிட்டேன் கவர்மெண்டே ரூல் பண்ணக்கூடும் பிச்சை எடுத்து சாப்பிடுவானா இருக்கும் ஆனா எல்லாம் ஞாபகம் எல்லாருக்கும் அகம் பிரம்மாஸ்திங்கிற ஞானத்தோட எந்த ரூபத்திலேயே இருக்கலாம் அப்படி கைவில் என்ன சொல்லி இருக்கிறது ஆகவே சம்பத்ய இந்த மந்திரத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த கதையின் மூலம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி உப்ப நாக்கால மாத்திரம் தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தை தகுந்த ஆசிரியர் தத்துவமசி என்று உபதேசிப்பதன் மூலம்தான் தெரிந்து கொள்கிறோம் என்பது கருத்து இந்த லவண உதாரணம் மறந்துடக்கூடாது கண்ணால பார்க்க முடியல தொட்டு உணர முடியல தெரிக்க முடியது அதே மாதிரி இங்கேயும் ஆச்சாரியனால தான் தெரிஞ்சுக்கணும் இதை தவிர வேற எதுனாலையும் உனக்கு ஞானம் வராது ஒத்துக்கிறதுக்கு நஷ்டம் உனக்கு தான் வேதத்துக்கு நஷ்டம் இல்லை நிறைய பேர் வந்து என்னன்னா இது வெறும் தகவல்ங்கிறாங்க எல்லாரும் என்ன நினச்சுட்டாங்க வேதம் ஒரு தகவலை தருகிறது அந்த தகவல் போராது நாம் சாதனைகளை கடைபிடிக்க வேண்டும் சொல்றாங்க அது தர்மசாஸ்திரத்துக்கு வேணுமானா பொருந்தலாம் ஆனா பிரம்மசாஸ்திரத்துக்கு அது பொருந்த ஆத்மசாஸ்திரத்துக்கு அது பொருந்த ஆகையினால தர்மசாஸ்திரத்தையும் பிரம்மசாஸ்திரத்தையுமே பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதே பெரிய ப்ராப்ளமா இருக்கு பிரம்மசாஸ்திரம் அப்படி இல்லை அது இருக்கிறத அப்படியே காமிச்சு கொடுக்கிறது மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருளை காட்டிக் கொடுப்பது அறிவு கண் நிறத்தை காட்டி கொடுப்பது போல காதால் நிறத்தை அறிய முடியாது காதால் கண் காட்டும் அறிவை நீக்க முடியாது வகுப்புல சொல்லியிருக்கேன் எதுனால எந்த அறிவு கிடைக்கிறதோ அதனாலதான் அந்த அறிவு கிடைக்கும் வேற எதுனாலையும் அந்த அறிவு கிடைக்காது வேற எதுனாலையும் அந்த அறிவை நீக்கிற சக்தியும் கிடையாது அது மாதிரி வேதத்தினால கிடைக்கிற அறிவை வேற எதனாலையும் பெற முடியாது வேற எந்த அறிவாலையும் வேதத்தினால கிடைக்கிற அறிவை நீக்கவும் முடியாது வேறு எதனாலும் தெரிந்து கொள்ள முடியாது வேறு எதனாலும் இதனால் கிடைக்கும் அறிவை நீக்கவும் முடியாது அப்பதான் அதுக்கு பிரமாணத்துவ சித்தியே ஏற்படுது ஆக இது ஆச்சாரியவான் புருஷோ வேத அவனுக்கு தெரியும் அறிவு கிடைக்கும் அந்த அறிவை ஆழமா மனசுல பதிய வைக்கணும் தேவையில்லாத எண்ணங்களை நீக்கணும் வேற விஷயம் அங்க புதுசா ஒண்ணு வரதில்லை தெரிஞ்சது ஆழமா போகணும்ங்கிற எண்ணம் இருக்கு அவ்வளவுதான் நான் எதை அறிந்து கொண்டேனோ அந்த அறிவை பற்றிய எண்ணம் என் உள்ளத்தில் ஆழமாக செல்ல வேண்டும் அதுதான் இங்க நோக்கம் நான் புதிதாக ஒரு அறிவை பெறுவதோ புதிதாக ஒரு அனுபவத்தை பெறுவதோ எனது நோக்கம் அல்ல வேதாந்தத்தின் மூலம் யாதொரு அறிவை நான் பெற்றேனோ அந்த அறிவை என் உள்ளத்திலே ஆழமாக தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் நான் வேறு புதிய அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை புதிய அனுபவத்தை பெறுவதற்கும் முயற்சி செய்யவில்லை ஆனால் இந்த நவீன வேதாந்திகள் நவ்ய வேதாந்தி அவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள் இது வெறும் தகவல் மட்டுமே நீ சாதனையின் மூலம்தான் ஆத்மாவை அனுபவிக்க முடியும் ஆத்மாவை அறிய முடியும் என்கிறார்கள் சாதனைகளில் தியானத்தின் மூலம் ஆத்மாவை அறியவோ ஆத்மாவை அனுபவிக்கவோ முடியாது சாஸ்திரத்தின் மூலம்தான் அனுபவமாக இருக்கிற ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுகிறோம் பெற்ற அறிவை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிதி தியாசனம் பண்ணுகிறோம் அவ்வளவு நிதித்தியாசனத்தில் புது அறிவோ புது அனுபவத்துக்கோ முக்கியத்துவம் கிடையாது பெற்ற அறிவு ஆள் மனதிற்கு செல்ல வேண்டும் என்பது ஒன்றே குறிக்கோள் வேற குறிக்கோள் கிடையாது விபரீதம் நிதித்தியாசனம் நூ ஆத்ம ஜான சித்தியர்த்தம் நது ஆத்ம அனுபவ சித்தியர்த்தம் ஆத்மாவை அனுபவிப்பதற்காகவோ ஆத்மாவை அறிவதற்காகவோ தியானம் செய்வதில்லை வேதாந்திகள் தியானம் செய்வது ஆத்மாவை அறிவதற்காகவோ அனுபவிப்பதற்காகவோ அல்ல அறிந்த ஆத்ம ஞானத்தை ஆள் மனதிலே பதிய வைப்பதற்காகவும் தவறான எண்ணங்கள் பலமாக இருப்பதால் அதை நீக்குவதற்காகவும் தியானம் செய்யப்படுகிறது அங்கே ஒன்றும் புது இதெல்லாம் கிடையாது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்க பார்த்தாலும் அதுதான் புத்தகம் நிறைய இருக்கு அது பிரசித்தமாகவும் இருக்கு அதுக்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தி இதுக்கு பாப்புலாரிட்டி கம்மி ஏன்னா எல்லாம் அங்கங்க இருக்கும் அவங்க வாக்கியத்தை தான் பிரமாணமாக சொல்லுவாங்க யாரும் பெரிய மகாத்மாவா இருப்பார் அவர் பிரசித்தமா இருப்பார் நல்லவராகவும் இருப்பார் ஆனால் அவர் சம்பிரதாய வித்தான்னு பார்த்தா இருக்காது அதுதான் கஷ்டம் அவர் சம்பிரதாய வித்தா இருக்க மாட்டார் ரொம்ப நல்லவராக இருப்பார் பெரியவராக இருப்பார் சமூகத்தில் பிரசித்தமா இருப்பார் அவருடைய வார்த்தையை பல பேர் மதிப்பார்கள் கேட்பார்கள் ஆனால் அதே சமயம் என்ன ஆகும்னா அது வந்து என்ன ஆயிடும்னா வேதத்தை மறைச்சும் இந்த மகாத்மாக்கள் பிரசித்தமாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்களால என்னாச்சுன்னு சொன்னா எங்கள் குருநாதர் இப்போ சமீபத்தில் சொன்னார் இவர்களால் என்ன ஆகுதுன்னா இவங்களெல்லாம் நம்ம மதிக்கிறோம் ரெஸ்பெக்ட் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனால் இவர்கள் என்ன பண்ணி விடுகிறார்கள்னா வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் உள்ள முக்கியத்துவத்தை இவர்கள் மறைத்து விடுகிறார்கள் ஆகையினால் என்ன ஆறுது ஒரிஜினலுக்கு மகி மகிமை போயிடுறது ரிஷிகளுக்கு மகிமை போயிடுறது நிறைய சொல்லலாம் அப்படி பார்த்தா இப்ப இந்த சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி ரொம்ப உத்தமமானவர் அவருடைய குணங்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டியது அந்த மாதிரி குணங்கள்லாம் பார்க்க முடியாது அதனால தானே மகாத்மானு சொல்றோம் நேத்தி கூட ஒரு செய்தி படித்தேன் அதாவது ராமலீலா மைதானத்தில் மகாத்மா காந்தி ஒரு கூட்டம் நடத்தினாராம் ஏழைகள்லாம் வந்து தங்களுடைய காசுகளை எல்லாம் கொடுத்தாங்களா துண்டுல ஆனால் அப்படி கொடுக்க முடியல கூட்டம் ஜாஸ்தி காசை வீசினாங்களாம் ஒரு ஒருத்தான் அரை அணா ஒரே அந்த காலத்தில் வீசினாங்களாம் எல்லாரும் கூட்டம் பெருசு டெல்லி ராமலீலா மைதானத்தில் என்ன எடுத்து அடுத்த நாள் காலம்புற மூணு மணிக்கெல்லாம் மகாத்மா காந்தி யாருக்கும் தெரியாமல் எழுந்து போய் அந்த மைதானத்தில் இருக்கிற காசெல்லாம் புறக்கினாராம் அதுக்கு வந்து கேட்டாங்கன்னா ஏன் நீங்க இப்படி பிறக்கிறீங்க அந்த காசை காலையில் பனி வேற குடூரில் நடுங்கின்னு பிறக்கிறாராம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாரான் இது ஒன்றும் சாதாரணம் இல்லைப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான் ஒரு ஒருத்தனும் அவன் நான் பண்ணுற நல்ல காரியத்துக்காக கொடுக்குறான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறான் அதை நான் பிறக்க எடுக்க வைக்க வேண்டாமா உங்களையெல்லாம் எழுப்பினா உங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கும் அதனால் நான் வந்து எடுத்தேன்னாரான் மகாத்மா காந்தி அதனால தான் ஒரு மகாத்மா பெரிய விஷயம்தானே இது ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் என்ன ஆகிடுதுன்னா இவருடைய பேர் பிரசித்தமான அளவுக்கு மற்றவங்கள்லாம் பின்னால் பண்ணவங்க நிறைய பேர் பேர் தெரியவே இல்லை ரொம்ப பிரசித்தமான நிறைய உழைச்சவங்கள்லாம் இருக்காங்க இதுக்கு பின்னால் சாவர்கர் இருந்தார் அவர் இருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் தீனதயாள் உபாத்யாயா இத்தனையோ மகான்கள்லாம் இருந்தாங்க ஆனால் என்னாச்சுன்னா அரசாங்கம் என்ன எல்லாம் வந்து அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணும் அது பண்ண தப்பு இல்லை ஆனால் இது என்ன மற்றவங்களுடைய சரித்திரத்தை சரியா சொல்றது இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பாட புத்தகத்துல பெரியார் அண்ணா பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க புத்தகம் ஒண்ணுமே வராது நாட்டு குழைத்த நல்லவர்கள் அவங்க பேர்லாம் என்னோட தாத்தம் இதெல்லாம் இல்லை வேதத்தை எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு அமைப்பும் வேதங்களையோ ரிஷிகளையோ மறைத்துவிடக்கூடாது பல மகான்கள் தோன்றி அவங்களை போக்கஸ் பண்ற போது என்ன ஆயிடுறதுன்னா இதெல்லாம் பின்னால போயிடுறது சொல்ல போனா அவங்க சொன்னது வேதத்துக்கு ஒத்து இருக்குன்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு அவங்களுக்கு அது வேண்டி இருக்கு வேணும் போது வேதத்தை எடுத்துப்பாங்க மற்ற நேரம் எல்லாம் சொல்லிடுவாங்க வேதம் சொன்னது அவங்க சொன்னதா சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது கலா மாறிடும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் எனக்கு ஒண்ணு எந்த என்ன நடுநிலையோட சிந்திக்கணும் நாம் எல்லோரும் நடுநிலை மனப்பான்மையோடு சிந்திக்க வேண்டும் சமன் தூக்கும் சீர்கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன் வேற எதுவும் எனக்கு நோக்கம் கிடையாது ஆச்சாரியவான் புருஷோ இதுதான் பிரமாணம் சொல்றதுக்காக சொல்ல வந்தேன் வேற நேரம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு புரிய நீங்க கேக்குறீங்க இது என்னதுன்னு ஒரு குழந்தை கேட்கறது இது என்னது அப்படின்னு அதுக்கு என்னன்னு தெரியாது அடுத்த தடவை எங்கேயாவது என்ன சொல்லும் அவ்வளவு அதுக்குதான் ஸ்பெஷலா தியானம் பண்ணுமா அதெல்லாம் எனக்கு இப்ப மறந்து போயிடுத்துன்னு சொல்லுமா என்ன ஒரு தினம் மறக்கலாம் ரெண்டு தினமும் இருக்கலாம் ஆனா படிச்சுட்டே இருந்தா நான் யாருன்னா தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு ஒன்பது ரூபாய் சொன்னதுக்கு அப்புறம் அனுபவத்துக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு இன்னும் தெரியலன்னு சொல்ல முடியாது அப்படி தெரியலன்னா உங்ககிட்டதான் தோஷம் சாஸ்திர பிரமாணத்துல தோஷம் இல்லை பிரமாத்தா கிட்டதான் தோஷம் நீ பகிர்முகனாக இருந்தா இது விளங்காது அந்தர்முகனா இருந்தா இது விளங்கித்தான் தீரும் இதி பூயேவமா மாகவன் உம் எல்லாம் அபேதன் அத்வைதான மது திருஷ்டாந்தாத்திருஷ்ஷாந்தேஷீவாந்த ஜீன் அதாவது இந்த சத்து அசத்துக்கு வேறானது அனாத்மாவுக்கு வேறானது புரிய வைக்கிறது பல கிரமங்கள் அதுக்கு அடுத்தது லவண திருஷ்டாந்தம் அப்புறம் அடுத்தது கந்தாரதேச அந்த கந்தாரதேச கதை கந்தாரதேசத்து மனிதனை பற்றிய ஒரு கதை மூலம் சொல்லப்பட்டது கடைசியாக சொல்லியது இந்த வாக்கியம் மறந்து கூடாது பண்டிதோ மேதாவி ஆச்சாரியவான் புருஷோவேத தசிய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷியே அத சம்பத்யத்தே சங்கராச்சாரியர் அசசப்தத்துக்கு அனந்தரம் அர்த்தம் இல்ல அப்பொழுதே அர்த்தங்கிறார் அத சப்தத்துக்கு ஆனந்தே அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்னது அதன ததாயே அப்பொழுதே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க அப்பொழுதே அவன் சத்தை புரிந்து கொண்டு சத்தை அடைந்து விடுகிறான் என்று தெரிந்துகொள் அப்படி சொல்லியிருக்கு இப்ப இத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் தத்துவமசிஸ்வேத கேதோ அதுவே நீ இது மிக நுண்மையானது இதுவே அனைத்திற்கும் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது அதுவே உன் மெய்பொருள் அதுவே ஆத்மா அதுவே நீ தொமேவ ஜகத்காரணம் தொமேவ ஜகத்காரணம் பிரம்மா இந்த நாம ரூபங்கள் எல்லாம் உன் மீது கற்பிக்கப்பட்டிருப்பது உடம்பு மனசு மாத்திரம் இல்லை எல்லா உடம்பு மனசும் எனது எல்லா பிரபஞ்சமும் சமஸ்திரபஞ்சமும் உன்மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற நாம ரூபம் கயிற்றில் பாம்பை போல சிப்பியில் வெள்ளியை போல காணல் நீரை போல மாயா ஜாலத்தை போல இந்திர ஜாலத்தை போல அப்படியே புரிஞ்சுக்கணும் அடுத்த மந்திரம் புருஷம் பதினஞ்சாவது கண்டம் புருஷும் சோம உபிநி மாமி தாவன்ன சம்பா மனே ஜசி தேஜ் பரவாயில் அடுத்த மந்திர படிச்சுள்ள அது வாங்கமனசி சம்பா மன பிராணசீ தேஜ்பரம் जानाती சேஷ அணிமா ஐத்தாத்மியமி தியுசாத்மா தேத்தக்கேத்தோயே भगवान विज्ञापयत्विति இந்த மூன்று மந்திரங்களுடைய கருத்தை சொல்றேன் அதாவது இந்த தேஜோபண்ண காரியங்களோட இவன் இணைஞ்சிருக்கிற போது இவன் புற உலகை அறிகிறான் இதிலிருந்து விடுபடும் பொழுது இவன் எதையும் அறிவதில்லை அவ்வளவுதான் இதா ரெண்டு மந்திரத்துல சொல்லி இருக்கு இங்க பாருங்க இந்த மந்திரத்துல என்ன சொல்லிருக்கு தாவத்து ஜானாத்தி அடுத்த மந்திரத்துல ஏதாவது புருஷகம் சோம்ய சோம்யன்னா அன்ப வழக்கம் போலதான் உபதாப்பின முத ஒருத்தன் வந்து உடம்பு சரியில்லாம படுத்து மரண சமயம்னு வைங்களை மரணசமயம் வைக்கிறது காய்ச்சல் ரொம்ப அதிகமா வந்து படுத்திருக்க உப தாபி நித்தா பாசத்தை சுத்தி இருக்காங்க அதாவது என்னை தெரிகிறதா என்னை தெரிகிறதா என்று எல்லோரும் சுற்றி நின்று கேட்கிறார்கள் அவனுக்கு இந்த உடம்போட ஐடென்டிபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னா அதாவது விவகாரத்தில் அப்ப அவன் அறிகிறான் ஜானாசிமாம் ஜானாசிமாம் பரியுபாசத்து என்னை தெரியுமா என்ன தெரியுமா நான் தான் சித்தப்பா பிள்ள பெரியப்பா பையன் ஒரு ஒருத்தனா பக்கத்துல போய் என்ன தெரிகிறதோ என்ன அந்த நேரம் இவரை அவருக்கு மோட்சம் பாவம் அவருக்கு நினைவு இருக்கான்னு பார்க்கிறாங்க என்னை அறிகிறாயான் யாவத்து வாங் மனசி நம்பியான் தேவதாயாம் தாவத்து ஜானாத் எதுவரைக்கும் இவனுடைய இந்த வந்து வாக்கு மனசிலையும் மனசு பிராணனையும் பிராணன் தேஜஸ்லையும் தேஜஸ் வந்து பர பரதேவத்திலையும் ஒடுங்க ஒடுங்குவதில்லையோ அதுவரையிலும் அறிகிறான் அப்புறம் ஒடுங்கி விட்டால் அறிவதில்லைங்கிறது அடுத்தம் ஒடுங்கிவிட்டால் பிராணஸ்தேஜி நான் வேகமா சொல்றேன் நினைக்கிறாங்க விஷயம் ஜாஸ்தி இல்லை அப்ப வந்து ஒடுங்கி விட்டால் அவன் அறிவதில்லை எனவே இது தெரிஞ்சுக்கோ இது தற்காலிகம் சொல்ல விரும்புற இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது இந்த உடல் வாழ்க்கை தாற்காலிகமானது உண்மை அல்ல இதோடு இணைந்திருந்தால் தான் நமக்கு புறத்தோற்றம் இதோடு இணையவில்லை என்றால் புறத்தோற்றம் இல்லை இதுல இருக்கிற போதே இணையாம இருக்கிறதுக்கு பழகிறது தான் ஜீவன் முக்தி அதுதான் இது ரொம்ப சூக்மமானதுன்னு சொல்லி அதுவே நீங்கிற இதுக்கப்புறம் இன்னொரு மறுபடியும் எனக்கு இன்னொரு இது சொல்லிடுங்கோ ஒன்னே ஒன்று போரும் அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் அதெல்லாம் இல்லை நான் சேர்த்துன்னுட்டேன் ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி எனக்கு சொல்லி முடிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நார் அடுத்த கண்டத்தில் வருகிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவினே வியோமத் தேப்த தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நம்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை அன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி